நாட்டை நேர்களுக்கு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது தண்ணி ஊற்றி ஒதுக்க வச்சு இத பருகிட்டு வந்தாங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் கட்டுப்படும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை